சீரராஜ் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக இருக்கப் போக அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் விழிப்பு செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு பன்னியாசுத்தன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய அமேரவர்களே திருமதி புருஷோத்தமர்களே எங்க அமர்ந்துள்ள பக்தர்களே உங்களை அனைவருக்கும் பண்ணுவானே வணக்கம் அறுபத்தஞ்சு ஏகாக நைவ தீர்காம் திரிபுவன பதவீம் லங்கையன் யோ லகிஷ்டா பஷ்டே நேரோர் கரீயான் தலித மணி सर्वस्येव अतश उपरीदीव अस्ताद्रिमूर्धनिव्यां दुराधिगमस्पंदन सेंदनो वहाँ मयूर कवि எத்து செல்லுகின்றன மூன்று உலகங்களையும் வேகமாக தாண்டுகிறதே இப்பதான் இங்க பார்த்த மாதிரி இருக்குது கண்ணு மூடி கண்ணு தருகிறதுக்குள்ள அங்க இருக்குது திடீர்னு பார்த்தா மேருமலைக்கு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தா அஷ்டகிரி பக்கம் போயிட்டான் இதை பார்த்தா எப்படி தோணுது ஒருவேளை அந்த தேர் வெயிட்டே இல்லாததோ பஞ்சு மாதிரி இருக்குதோ அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்டா போகுதோ அப்படின்னு நினைக்க தோணுது என்ன நினைக்கிறாங்களா இந்த ரதத்துக்கு கனமே இல்லை காத்து போல பஞ்சு போல இருக்குது அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற போதே என்ன ஆகுது மேருமலையினுடைய உச்சி சிகரங்களை அந்த தேர் தாண்டுகிற போது தேர் சக்கரத்தினுடைய அடிப்பகுதிப்பட்டு மேருமலையினுடைய சிகரங்கள் எல்லாம் தூள் தூள் ஆகின்றன அங்க இருக்கிற நவரத்தன கற்கள் எல்லாம் பொட்டி பொடி ஆகுது அதை பார்த்தா என்ன தோணுதான் இது மேருமலையை விட கனமானது போல் இருக்கு அதனாலதான் மேருமலையின் சிகரங்கள்லாம் நொறுங்குது அப்படின்னு தோணுதான் அப்போ இது லேசானதா கனமானதா என்று பார்ப்பவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கனமானதுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல லேசானதுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல ஆகாயத்துல வேகமா மிதக்கிறத பார்த்தா போல கனமில்லாததுங்கிற மாதிரி தோணுது ஆனா மறுக்கணம் நேருமலையினுடைய சிகரங்களை எல்லாம் தூள் தூளாக்கி நவரத்தனங்களை பொடி பார்த்தா இது உலகத்தினுடைய எல்லா மலைகளையும் சேர்த்து வச்சா எவ்வளவு கனமோ அதை அதிகமான கனம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த சூரியனுடைய ரதத்தை நான் என்ன சொல்லுவேன் அதை லேசானதுன்னு சொல்லுவேனா கனமானதுன்னு சொல்லுவேனா கனமானதா இருந்தால் எப்படி அவ்வளவு வேகமா போக முடியும் லேசானதா இருந்தால் மலைகளை எப்படி நொறுக்க முடியும் இதெல்லாம் பகவத் மகிமைதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது இவ்வளவு ஆச்சரியமான அமைப்புள்ள போக்கு உள்ள அந்த ரத தேவதையானது உங்களை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் சூரியனுடைய ரதத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டு சக்கரத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டு குதிரைகளுக்குன்னு தேவதை உண்டு இந்த ரத தேவதையானது உங்களை காக்கட்டும் என்று வாழ்த்துகிறார் மயூரகவி ஏக்காக ஏக பிளஸ் அகர் ரெண்டும் சேர்ந்தா ஏக்காக அக அப்படின்னா நாள் அகோராத்திரி அப்படின்னு சொன்னா நாளும் இரவும் இரவும் பகலும் சொல்றோம்ல ஏக்காக ஒரே நாளுக்குள்ளே ஏக்காக நினைவ தீர்காம் திரிபுவன பதவியும் மிக நீண்ட மூன்று உலகங்களையும் தாண்டக்கூடிய பாதையை கடக்க வேண்டும் என்ற அவசரத்திலே தீர்க அப்படின்னா மிக நீளமான அர்த்தம் திரிபுவனா மூன்று லோகங்கள் பூகு பூவகா சுவக என்ற மூன்று உலகங்கள் அந்த பாதையை தாண்டணும் அது லேசான தூரம் இல்லை இப்போ கன்னியாகுமரியில் தொடங்கி இமயமலைக்கு போய் சேரணுங்க ஒரே நாளில் போய் சேரணும்னு சொல்லிட்டான் எப்படி முடியும் ஒரு நாளில் கன்னியாகுமரி இமயமலைக்கு எப்படி போக முடியும் பாதை போட்டிருக்கான் கிடையாது அவ்வளவு வேகத்தில் இந்த அருணன் ஓட்டுகிறான் தேரே ஒரு நாளைக்குள்ள இத்தனை லட்சம் மைல்கள் கிடக்க வேண்டியிருக்கே என்று வியந்து பயந்து அவன் ஓட்டுகிறான் தீர்காம் நீண்ட திரிபுவன பதவியின் மூன்று உலகத்தினுடைய அந்த நீண்ட பாதையை லங்கையன்னு தாண்டி யோ லகிஷ்டா லகிஷ்டஹானா லேசானதுன்னு அர்த்தம் இப்படி ஒரு நாளைக்குள்ள இவ்வளவு லட்சம் மைல்களை தாண்டுவதனாலே அந்த ரதம் லகிஷ்டஹா லேசானது என்று தோன்றுகிறது இப்போ ஜனங்கள் ரோட்ல நடந்து போறதை பார்த்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் சில பேர் வேகமா போவாங்க பந்து மாதிரி அவங்க உடம்புல எலும்பே இல்லையோ வெறும் சததா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கையும் காலும் அசைறத பார்த்தா போவாங்க காரணம் என்ன அவங்க கரியான்னு ரொம்ப கனத்தை உடம்புள்ளவனு லேஸாக இருக்கிறவன் ஃபாஸ்டாக ஓடிடுவான் இந்த உலகம் மேரத்தான் ரேஸ் இருக்குது பாருங்க ஒலிம்பிக்ஸில் ரொம்ப நீண்ட தூரம் ஓடுகிறவர்களில் யார்டா ஜெயிக்கிறான்னு சொல்லி இத்தனை வருஷம் ரெக்கார்டு பார்த்தா பெரிய பாடி பில்டராக வயிறு மசில்ஸ் எல்லாம் கட்டு கோப்பாக வச்சிருப்பான் அவன் ஜெயிக்கிறது இல்லை ஊதுனா பறந்துருவான் மாதிரி இருப்பான் பாருங்கள் ஜெயிக்கிறான் உடம்புல மசில்ஸே இருக்காது வெறும் எலும்பு தான் இருக்கும் காலில் மட்டும் முழங்காலுக்கு கீழே பார்த்தா கணுக்காலில் தசைகள் இருக்கமாக இருக்கும் தொடை தசைகள்லாம் நல்லா உறுதியாக இருக்கும் அவன் தான் ஜெயிக்கிறான் மற்றபடி ஊழச்சதை இல்லாமல் பாடி பில்டராக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பயிற்சிகள்லாம் செஞ்சு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸு எல்லாம் காட்டுறான் பாருங்கள் அவனால் ஜெயிக்கவே முடியறதில்லை காரணம் என்னென்னா ஊழச்சதை இல்லாவிட்டாலும் கூட அந்த தசைகளை அவன் சுமந்து கொண்டு ஓட வேண்டியிருக்கு வேறாச்சும் உடம்புல சதை இல்லாமல் இருக்கிறான் பாருங்கள் அவன் ஜெயிச்சிடறான் லாசர் வடக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளி என் கூட லா படிச்சிருந்தார் அப்போ இன்டர் கலிஜியேட் ரன்னிங் காம்படிஷன் உயரம் பார்த்தீங்கன்னா அளந்து நாளடி தான் அவ்வளோதான் இருப்பார் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது மசில்ஸும் கிடையாது ஃபேட்டரும் கிடையாது தோல் இருக்குது எலும்பு இருக்குது அவ்வளோதான் அவர் ஸ்போர்ட்ஸில் பேர் கொடுத்துட்டார் எங்களுக்கெல்லாம் சிரிப்பு எதுக்குங்க நீங்கள் பேர் கொடுத்தீங்க என்ன தைரியத்தில் கொடுத்தீங்க நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு உடனே வந்து மேரத்தான் ரேஸ் மூணு மணி நேரம் ஓடணும் அதுல வந்து ஒரு பேர் கொடுத்துருந்தார் ரொம்ப நாளாக பிராக்டிஸ் பண்ணி டெய்லி நாலு மணிக்கு எந்திரிச்சு கபான் ரோடு டபுள் ரோட்லாம் ஓடி பயிற்சி பெற்ற வீரர்களை விட இவர் ரொம்ப அனாயாசமாக ஓடி வெற்றி பெற்றார் இங்கிருந்து அங்கே தாவுவார் அடுத்த அனுமதி மாதிரி தான் எனக்கு அவர் தவறு போகும் போதும் அனுமதி ஆகும்னா ஓடுவார் குள்ள வேற ஆளு நாலு அடினா எவ்வளவு நேரம் இருக்கும் குட்டை காலு குட்டைக்காய் அதை வச்சுட்டு ஓடி இதுவரைக்கும் மற்ற ஊர்களில் பரிசு பெற்றவர்களெல்லாம் அவரை பார்த்து வியந்து தனக்கு பரிசு கிடைக்கவில்லையே என்பதை விட அவருக்கு பரிசு எப்படி கிடைத்தது என்ற ஆய்விலேயே அன்றைய தினத்தை அவர்கள் போக்கினார்கள் அப்படி ஒரு உடம்பு அவர் சொல்வார் உடம்பை வந்து கூடுமான வரைக்கும் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஓட முடியும் ஃபாஸ்ட் அதான் என்னுடைய ரகசியம் மார்பிளே மசில்ஸ் கூட வரக்கூடாது தண்டால் போடாதீங்க தண்டால் போட்டால் மசில்ஸ் வந்துடும் அந்த வெயிட்டை தூக்கிட்டு சமக்கணும் நீங்க ஒரு வெயிட் இருக்கக்கூடாது எலும்பு மட்டும்தான் அப்படின்னு அப்புறம் தான் அவர் சொன்னார் ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சவங்க யாருன்னு ஒரு வருஷம் பாருங்க லகிஷ்டா ரொம்ப லகுவாய் இருக்கிறது கரி மேம் மேருமலை மேல் பக்கத்திலே கரியான்னா கனமானது மேருமலை மேல போற போது இது கனமானதாக தோன்றுகிறது ஏண்டான் தலித மணி திருஷத் தலிதனா நொறுக்கப்பட்ட மணி என்றால் ரத்தன கற்கள் துஷதுனா கற்பொடி கற்கள் துஷிம் என்றால் ஒளி இந்த ரதத்தினாலே நொறுக்கப்பட்ட நவரத்தன கற்களுடைய ஒளியை பார்க்கிற போது பிசம் சிகாம்சி பிசும்னா பிசைதல் இந்த தமிழில் பிசைதல்ங்கிற வார்த்தை இந்த பிச அப்படிங்கிற வடமொழியிலிருந்து வந்தது என்று சொல்கிறார் அதனால தான் இந்த சம்ஸ்கிருதம் படித்த பிராமண உபன்யாசர்கள் பேசுறபோது அவன் சாதத்தை நன்கு பிசைந்து அப்படிமா நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவான் இப்ப ஆகாஷவாணி செய்திகள் அப்படிங்கிறாங்களே என்னையா செய்திகள் அப்படின்னா இந்த பிசைந்துன்னு சொல்றதுக்கு காரணம் பிச என்ற வட சொல் பிசைந்து என்று வந்திருக்கிறது என்று அவங்க தாற்பயம் பிசம் சிராம் மலையினுடைய சிரசுகளை அதாவது சிகரங்களை பிசைதன் நொறுக்கி சர்வசேவ உபரிஷ்டாத்து எல்லாவற்றுக்கும் மேலே சர்வசேவ உபரி என்றால் மேலே இருப்பது போல அத்த அடுத்த என்ன தோணுதுன்ன புனர் அதஸ்தாதிவ பிறகு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது எப்போ அஸ்தாந்திரி மூர்தினி அஸ்தகிரியனுடைய தலை மேல இருக்குது முதல்ல மேருமலை மேல இருக்குது எல்லாத்துக்கும் மேல மேல மேல உயரமா இருக்கிறதுனால மேல இருக்கிற மாதிரி இருக்குது சரி மேலதான் இருக்கிறதம் நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா கீழே இருக்குது அஸ்தகிரி அஸ்தமனகிரிக்கு வந்துட்டு பிரத்னசிய அவ்வாத் சக சூரியனுடைய அவன் ரதமானது உங்களை காக்கட்டும் ஏவம் துரதிகம அதாவது இன்னதுதான் என்று அனுமானிக்க முடியாத பரிஸ்பந்தனக போக்குடைய செந்தனக ரதம் வக உங்களை இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் ஏக்காக நைவ தீர்க்கம் ஒரே நாளிலே மிக அதிகமான நீண்ட தூரத்தை கடக்க வேண்டும் இதில் நாம கடக்க வேண்டிய தூரமோ அழக்க வேண்டிய நெல்லோ செலவழிக்க வேண்டிய தொகையோ அதிகமாக இருந்து காலகட்டம் குறுகலாக இருக்குமானால் அதில் வந்து கடக்கும் தூரமோ அளக்கும் நிறையோ அதிகமாயிருக்கும் அப்போ குறுகிய தூரத்தை கிடக்கிறவன் லாங் ஸ்டெப் வைக்க மாட்டான் நீண்ட தூரத்தை கிடக்கணுங்கிற நிர்பந்தம் உள்ளவனா லாங் ஸ்டெப் வச்சுப்போம் இந்த குதிரைகள் எப்படி ஓடுது மான்களை போலே கால்களை உயரமடக்கி நாலு கால் பாய்ச்சல் பாஞ்சு போகும் ஒரே நாளில் கிடக்க வேண்டும் என்ற அவசரத்தில் ஏன்னா தீர்காம் மிக நீண்ட இப்போ சொத்து பெரிசா இருக்கு சில பேர் சொல்லுவாங்க ஏழு தலைமுறை உக்காந்து சாப்பிடலாங்கன்னு ஆனா இதெல்லாம் வெறும் பேச்சுதான் ஆனா குந்தி தின்றால் குன்றும் மாலும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேற்கொண்டு வரவில்லாதபடி சும்மா உக்காந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா குன்றனைய செல்வம் இருந்தா கூட அது வந்து ஒரே நாளில் தீந்து போயிடும் அதனால வருமானம் இல்லைங்கிற போது செலவு அளவா இருக்கணும் அப்படின்னு இந்த திருச்சி மாவட்டத்தில் ஆங்கரைன்னு ஒரு கிராமம் அங்கே ஒரு மிராஸ்தார் இருந்தார் அவருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் அவருக்கு அன்னதானம் வெங்கடசுப்பையர்னு வேறு அவர் வந்து பரம்பரை பரம்பரையா இவர்களுக்கு அன்னதானம் போட்டு பழக்கப்பட்ட குடும்பம் இவர் மற்றவங்களை விட அவங்க பரம்பரையில் அன்னதானம் பண்ண மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகம் பண்ணினார் அவர் என்ன நினைச்சார் நம்ம பண்ற அன்னதானத்துல இந்த உலகத்துல பசியே இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நினைச்சார் இது சாத்தியமா ஒரு தனி மனுஷன் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பசியை போக முடியுமா அதனால இவர் யாராவது வீடு தேடி சாப்பாடுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு போடுறதோட நிக்காம ஐயா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஏழையாக பசியாக இருந்தால் அவங்களை இங்கே அனுப்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் சும்மா அனுப்புனாலே அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க நீங்கள் ஒரே ஒரு பிச்சைக்காரரை காசு போட்டு பாருங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்குறீங்க இன்னும் அரை மணி நேரம் இருக்குது பஸ் பெறப்படுறதுக்கு அடுத்த இருபது நிமிஷத்துக்குள்ளே பத்து பேர் வரிசையாக வந்துடுவாங்க எப்படி வர்றான் இவன் போய் சொல்லிடுவான் ஐயா அங்கே போயா அங்கே தர்மாத்மா உட்காந்துருக்கான அழிச்சவாயன் போ அப்படின்னு நினச்சி விட்ருவான் அது மாதிரி பலரும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன அவர் சொத்தெல்லாம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் விளையக்கூடிய சு நெல் பூவெல்லாம் போச்சு அந்த நிலத்துக்கு அவர் கட்ட வேண்டிய கிஸ்திருக்கே வரி அது கூட கட்ட முடியலை அந்த ஏரியா தாசில்தார் வந்து யோ முதல்ல வரியை கட்டிட்டு அப்புறம் அண்ணன் தானம் பெரிய ஒரு யுதிர்ஷ்டர்னு நினப்பு நிலத்துக்கு வரியை கட்டலை தானம் மட்டும் குறையலை அப்படின்னு அவர் சொல்கிறார் பணம் இருந்தால் கட்டுவங்க ஆனால் நெல்லை தானே நான் வந்து இதாக பண்ணுறேன் தானம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி தாசில்தார் கோவம் வந்து வெள்ளையர் காலம் இல்லையா பிரிட்டிஷ் கலெக்டர்கிட்ட போய் சொல்லிட்டாரு லார்டு நீங்கள் வந்து அவனுக்கு இறக்கம் காட்டாதீங்க அவன் கிட்ட பணம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான் ஆனால் அறிவு கட்டத்தனமாக அன்னதானத்துக்கும் செலவு பண்ணி அரசாங்கத்துக்கும் வரி கட்டாமல் அவன் மருமகளுடைய நகையெல்லாம் விற்று தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் கொஞ்சம் சுண்டி கேடுங்க அப்படின்னு என்னடா செய்யணும்னா ஒரு ஏழு வருஷம் கடுங்க அவன் கொடுங்க அப்போ புத்தி திருந்துவான் அப்படின்னு இந்த கலெக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி கூடவா தானம் பண்ணுவாங்க அதுவும் இந்தியாவில் இப்படி ஜனங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அடுத்து என்ன பண்ணார் இவர் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டேன் வெள்ளக்கார கலெக்டரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு தாடிக்கீடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு அங்கே போய் ராத்திரியில் முக்காடு பேரை போட்டுக்கிட்டு ஏன்னா இவருடைய ஒயிட் கலர் காட்டி கொடுத்துருவேன் பாதி மூஞ்சிக்க மேலே மறைச்சி அங்கே போய் இவருடைய மழலை தமிழில் பிச்சை கேட்டிருக்காரு அம்மா அப்போ திக்கே அப்படின்ட்டுருக்காரு அவர் சுப்பையர் பார்த்துட்டு இது என்ன தமிழ் இப்படி பேசுகிறார் பசி ஒவ்வொரு பசியில் தமிழ் வரலை போல் இருக்குப்பாவா அப்படின்ட்டு போய் பார்த்தா சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணாரன் ஒரு கொட்டாங்கச்சியில் சாம்பார் ஒரு கொட்டாங்கச்சியில் கறி எடுத்துக்கிட்டு சரினா மரக்கறி தான் எடுத்துக்கிட்டு ஒரு மரக்கால் நிறைய சாதம் மரக்கால்னால் மரத்தில் செய்கிறதில்ல உலோகத்தில் செய்யப்பட்டிருக்கும் வெங்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும் பணக்காரங்க வீடுகள் அப்படி மரக்கால் இருந்தது அந்த காலத்தில் மரக்கால் நிறையா சாதம் வச்சு இந்த பிச்சைக்காரனு கொடுத்துட்டு இதை இப்போ சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இந்த மரக்கால் விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் சாப்பாட்டுக்குரிய பணம் கொடுப்பாங்க அதை விற்று சாப்பிடுங்க அப்படின்னு மரக்காலையும் கொடுத்து விட்டார் இந்த துறையை வந்துட்டார் இவன் உண்மையிலேயே தர்மாத்மாதான் ஆனால் இவன் ஒவ்வொரு தர்மாத்மா மரக்காலையே கொடுக்குறானே அப்படின்னு மறுநாள் அந்த வெங்கடேச பேர் வர சொல்லு அப்படின்னாரு வேறு போய் விசாரணைக்கு கூன்னு ஏறுறார் ஏன் எனக்கு தான தர்மம்ன்றது யாருக்கு தானே பண்ணி நேற்று ராத்திரி கூட சாப்பாடெல்லாம் மிஞ்சி போ போன பிறகு ஒரு பிச்சைக்காரன் தமிழ் கூட சரியாக வாயில வரல பசியின் மிகுதியினால பாஷை கூட பேச மாட்டாமல் தடுமாறி வந்து கேட்டான் அவனுக்கு மரக்காலே கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே மேச்சை கட்டிலிருந்து இந்த மரக்கால் தானா பாரு அப்படின்னு லார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் நான் தான்யா அப்படின்னு தாசில்தார் வந்து பார்த்தீங்களா இவன் எவ்வளவு அறிவு கேட்டப்பங்களே பிச்சைக்கு வச்சுனா பார்த்தீங்களா அப்படின்னு அப்போ ஓ இந்த ஐயா உன் பேச்சை கேட்டு இவனை ஜப்தி பண்ணி நான் ஏழு வருஷம் சிறையில் போட்டுருந்தேன்னா ஒரு உத்தமனை தண்டிச்ச மாபெரும் பாபத்துக்கு நான் நரகத்தில் தான் வேகணும் நல்ல வேலை ஒரு டெஸ்ட்டுக்காக போய் பிச்சை கேட்டேன் இவ்வளவு நல்ல மனுஷனை நாம இம்சை பண்ணக்கூடாது அவனுடைய வரியை புறம் நான் மன்னிச்சிடுறேன் சுப்பையர் உங்களுக்கு எப்போ பணம் கிடைக்குதோ எப்போ முடியுதோ அப்போ வரி கட்டலாம் அது வரைக்கும் நீங்க என்னதானம் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது பிரிட்டிஷ் கெசட்ல என்ட்ராயிருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் நஞ்சு அதுல விளையிற நெல் எவ்வளவு இருக்கும் ஒரு ஏக்கர்ல விளையிற நெல்லையை அடுக்கி வைக்கிறதுக்கு சமயத்த ஸ்டோர் ரூம்ல இடமில்லை இரண்டாயிரம் ஏக்கர்ல வருஷந்தோறும் விளையக்கூடிய நெல்லை இந்த மனுஷன் தானம் பண்ணியே தீத்திருக்கிறான்னு சொன்னா அது என்ன வேகத்துல தானம் நடந்திருக்கும் பாருங்க தீர்காம் திரிபுவன பதவியும் மிக அதிகமான தூரத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக மிக அதிகமான ஸ்டெப் நீண்ட ஸ்டெப் வச்சு போகிற அந்த குதிரைகள் திரிபுவன பதவியும் திரிபுவன என்றால் மூன்று உலகங்கள் அதாவது உலகங்கள இருபத்தோரு உலகம்னு சொல்லுவாங்க பதினாலு உலகம்னு சொல்லுவாங்க மூன்று உலகம்னு சொல்லுவாங்க ஒரே அண்டம்னு சொல்லுவாங்க இதில் எதுதான் ரைட்டு அப்படின்னு நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னா ஒவ்வொரு உலகமா பேர் வச்சு பார்த்தா இங்கே பூமிக்கு கீழே ஒரு ஏழு பூமி மட்டத்தில் ஏழு அதுக்கு மேலே ஒரு ஏழு மூவேலு இருபத்தி ஒன்று ஆச்சு ஈரேழு பதினான்கு உலகங்கள் அப்படிமா அது என்னன்னு சொன்ன மேல இருக்கிற ஏழு கீழே இருக்கிற ஏழு மட்டும் எடுத்து பேசுறது அப்படி இல்லாம மூ உலகம் அப்படியுமா மேல இருக்க ஏழு பூரா ஒரு குரூப்பு நடுவில் இருக்கிற ஏழு பூரா ஒரு குரூப்பு கீழே இருக்கிற ஏழு பூரா ஒரு குரூப் ஆக மூலகம் இந்த முழு அண்டம் அனைத்து உலகங்களையும் கவர் பண்ணி வச்சிருக்கிற வெளித்தோல் ஆவரணம் அதுக்கு வந்து அண்டம்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சாஸ்திரத்துல முன்னுக்கு பின்னா முரண்பாடே கிடையாது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் இங்கே திரிபுவன பதவி என்றால் மூன்று உலகத்தினுடைய பதவியின்னால் இந்த இடத்துல பதம் பதித்து செல்லக்கூடிய பாதை நீண்ட பாதை அதில் நல்ல இடமும் இருக்கும் கெட்ட இடமும் இருக்கும் எவ்வளவோ இடம் இருக்கும் நாம் இந்த இடத்துல புனிதக்ஷேத்திரம் இருக்குது புண்ணியக் கேத்திரம் இருக்குதுன்னு சேவிப்போம் ஆனால் அருணன் சேவிச்சிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு முடியாது அப்போ அவசரமாக போய்கிட்டு இருக்கிற போது புண்ணியக் க்ஷேத்திரத்தை சேவிக்க முடியாது ஒரு எக்ஸாம்பினேஷனுக்கு வேகமாக போயிட்டு இருக்கிறான் பெருமாள் கோயில் பார்த்தா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியும் மனசுக்குள்ளே நிறைய சொல்லிட்டு போக முடியும் அவ்வளோதான் அவன் ஜடக்குன ஸ்கூட்டர் நிறுத்தி பிரேக் போட்டு மூணு சுற்றி சுற்றினானா அங்கே மறுபடி எக்ஸாமினேஷனை மூணு சுற்றி சுற்ற வேண்டியதுதான் அந்த மாதிரி ஆகிடும் அவசர காலங்களில் அவசரமாக தான் போக வேண்டியிருக்கு இவர்கள் திவ்யச் சேத்திரங்களையும் புனிதமான இடங்களையும் பற்றி கவலைப்படுவதில்லை யாரு இந்த ஏழு குதிரைகளும் அருணனும் வேகமாக போகணும் தான் பெற்ற ஆத்மா வைகுண்டத்தை நோக்கி போகிறபோது அமானவன் என்பவன் அர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க அர்ச்சராதிகரி அவன் கையை பிடித்து கொண்டு ரொம்ப வேகமாக ஒரு தேர்வெளியே தேர்வில் எடுத்துகிட்டு போவானான் போறவோ எல்லா லோகத்து தேவதைகளும் வந்து அவனை வழிபட்டு அவனிடம் ஆசீர்வாதம் பெறுவார்கள் இப்போ இங்கிருந்து அந்த மோட்சம் அடைகிற வரைக்கும் மொத்த தூரத்தை அவன் ஒரு மணி நேரத்தில் கிடக்குறான்னா என்ன பாஸ்ட்ல போறான் அவ்வளோ வேகமா போவான் அப்ப அவங்க முக்கியமான இது பிரம்மலோகமாச்சே இந்திரலோகமாச்சே இங்க நிப்பாட்டுவோங்கறதெல்லாம் கிடையாது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கவங்க வணங்க வேண்டிதான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனப்பான்மையில இவர்கள் திரிபுவன பதவி மூ உலகத்தினுடைய பாதையையும் கடக்கிறார்கள் இதில் இந்த பூரி ஜெகநாத்தர் கோயில் இருக்கிற ஒரிசா அங்க வந்து நிலத்தை இவர்கள் நான்காக பிரிக்கிறார்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பூரி கஷேத்திரம் தான் பெருமாளுடைய கையில் இருக்கிற சங்கு சங்கு அம்சமானது சங்கச்சேத்திரம்னு பேர் அடுத்து புவனேஸ்வர் வந்து சக்கரச் சேத்திரம் சுதர்சன ஆழ்வான் அம்சம் அங்க இருக்கிற ஜாஜ்பூர் தான் கதை கதாட்சேத்திரம் கோனாருக்கு வந்து பத்மக்ஷேத்திரம் தாமரை சேத்திரம் என்று ஒரிசாவை நாலா பிரிச்சிருக்கிறாங்க அதனால ஒரிசாவனுடைய எந்த பகுதிக்கு நீங்கள் போனாலும் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு போய் இந்த மனப்பான்மையில் இது பத்ம சேத்திரம் இது சங்கச்சேத்திரம் இது வந்து கதாட்சேத்திரம் அப்படின்னு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது வந்து மெல்ல நிதானமாக படிப்படியாக அளந்து போகிறோம் சில பேர் மே மாசத்துல டூர் கிளம்புவாங்க பார்க்க வேண்டிய இடமெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கும் இந்த பக்கம் வேற ஏதாவது புனித இடங்கள் இருக்கா அப்படின்னு விசாரிச்சு நிதானமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கணுங்கிற மனப்பான்மையோடு உங்களுக்கு இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இங்கே மூ உலகங்களுடைய நீண்ட பாதையையும் லங்க எண்ணு தாண்டி ஆஞ்சநேயர் கடலை தாண்டினதை லங்க எண்ணு அப்படின்னு சொல்லுவோம் யோ லகிஷ்ட லகு எளிமைன்னு அர்த்தம் லகு சித்தாந்த கௌமதி அப்படின்னு ஒரு புஸ்தகம் அது சம்ஸ்கிருத இலக்கண புஸ்தகம் ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டதுக்கு லகு இப்போ சொல்லுவாங்க ரொம்ப லகுவா கேட்டாங்க கேள்வி நாங்கள் பரிச்சு எழுதின காலத்திலலாம் ரொம்ப லகுவா இருந்ததுன்னு சொன்னால் புரியும் இப்போ லகுவா இருந்ததுன்னா புரியாது இப்போ ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லணும் அப்பதான் புரியும் லகு என்றால் எளிய அப்படின் இங்கே வெயிட்லெஸ் லைட்டாக இருக்கணும் லகிஷ்டகா எது லகிஷ்டகானா செந்தனகா தேர் பிரிஷ்டே மேரோ கிரி யான் மேரு மேருவனுடைய அப்படிங்கிறது மேரோ அப்படி வருது ஆடம்பேற்றுமை மேருமலையினுடைய பிரஷ்டே மேல் பக்கம் இதே தேர் போற போது என்ன ஆகுதுன்னா இந்த தேர் மிகவும் கரியான் கனமானதாக இருக்கிறதோ என்று தோன்றும்படி இருக்குது அதுக்கு காரணம் என்னடானா தலித மணிங்கிற தலிதன்னா சாதாரணமா நொறுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த தல அப்படிங்கிற சொல்லானது பிரிக்கப்பட்டங்கிற அர்த்தம் இந்த தலித் ஜனங்கள்னு சொல்றாங்கல்ல இப்ப அரிஜின்ஸ் எல்லாம் வந்து தலித் மக்கள் அப்படிங்கிற தலித் மக்கள்னா சமுதாயத்திலே தனியே பிரித்து ஒதுக்கப்பட்டவர்கள் நவரத்தன கற்கள் உடைய திருஷத்து திருஷத்துனா பெபிள்ஸ் பொடி ஆக்கப்பட்ட சிறு கற்கள் திம்ஷ அப்படின்னா ஒளி திம்ஷிம் அப்படின்னா ஒளி உடையது அப்படின்னு நினைச்சு துச்சமா தெரிதா மிதிச்சுகிட்டு போகுதான் ராவணனுக்கு முத்து பவளம்லாம் எப்படி இருந்ததா அவ்வளவா நைசா பொடி பண்ணி அசோக வனத்துல மண்ணா கூட்டியிருந்தான் அசோகபனத்துடைய மண் என்னன்னா பவளம் முத்து நவரத்தனம் இதுதான் நைசா கிரைண்ட் பண்ணி அதுலதான் சீதை நடக்கிறது எல்லாம் காலடியில் நவகிரகத்தையும் போட்டு மிதிச்சவன் தங்கத்தை தெளிச்சிருந்தான் இங்கே சூரியனுடைய ரதமானது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் துச்சமாக மதித்து மிதித்து செல்லுகிறது அப்படிங்கறதுக்காக அப்படி சொல்றேன் அவர் அருணனுக்கோ அந்த குதிரைகளுக்கோ அதை பார்த்தா ஒரு கவர்ச்சி இல்லை என்று சொல்ற இப்போ வந்து பலாப்பழம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு டூராகவோ வேறு காரணமாவோ ஒரு பலாமரத்துக்கிட்ட பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு நிறைய பலாப்பழம் தொங்குது அங்கே யாரும் பக்கத்தில் ஆள் இல்லை வாட்ச்மேனே இல்லை இன்னும் பத்து நிமிஷத்தில் பஸ்ஸு பரப்பினோம்னா நம்ம கைவரிசையெல்லாம் காட்ட வேண்டித்தானே உடனே என் ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்து சீட்டுகள் விட்டுறா அப்படின்னு அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப குடிங்கிருக்கும் பஸ்ஸு பரப்பிட்ட பிறகு அவன் மரத்துக்காரன் வந்து பார்த்தா மரம் மொட்டையான ஏன்னா இந்த பலாப்பழம் கொஞ்சம் ஈசி ரீச்சில் இருந்தா நமக்கு உடனே மனசுல என்ன தோணுது ஒரு பலாப்பழத்துக்கு நம்ம மனசு இவ்வளவு தூரம் அடிச்சுக்குது நவரத்தனங்களை பார்த்துட்டு இந்த குதிரைகளும் அருணனும் தேனும் சூரியனும் நத்திங் மிதிச்சுட்டு போறாங்க இந்த ஆஹ் காவல்துறை அதிகாரி உதவி ஆணையர் திரு எஸ் ஆறுமுகசாமி அவர் அறிக்கை விட்டிருக்கார் விபச்சார வழக்குல பிடிபடும் பெண்களிலே இருபத்தி பணக்கார பெண்கள் அப்படிங்கிற இதுக்கு இதுக்கு அவங்க இதுக்கு வர்றாங்கடா இவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே ஒரு வீடு ஒரு கார் இருக்குது அவங்க பெரிய பங்களாவும் பெரிய காரும் வாங்கணுங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கு வர்றாங்க இதில் தான் நாங்கள் சொல்லி சமீபத்தில் ஒரு அறிக்கை பெற்றிருக்கார் அப்போது பணம் மனசு கேட்குதா ஒரு வீடு இருக்கிறவன் இன்னும் ஒம்பது வீட்டுக்கு ஆசைப்படுறான் அப்படி தப்பான வழியில் போயாவது நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பணத்துக்கு மனித உள்ளம் அவ்வளவு மயங்குது இங்கே சூரியனும் அவனுடைய குதிரைகளும் அருணனும் இந்த பணத்தை துச்சமாக நினைக்கிறார்கள் சரியான வார்த்தை போட தலித்த உடைத்து நொறுக்கப்பட்ட மணி திருஷத் விஷயம் அந்த ஒளி அந்த ரத்தனங்கள் நொறுக்கப்பட்ட உடனே அதிலிருந்து புறப்படுகிற ஒளியானது எங்கும் பரவுகிறதா அந்த ஒளியை பார்த்தா குதிரைகள் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு இந்த ஒளி எல்லாம் அவங்களுக்கு புதுசு இல்லை அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு ஜோதிவிருஷம்னு அதாவது ஒளி மரம் என்று ஒரு மரம் சொல்கிறார்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலை அடிவாரத்தில் ஒரு மரம் இருக்கிறான் அந்த மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்து ஒரு கிண்ணத்தில் அந்த இலையை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி அந்த இலையை பற்ற வச்சா ஒரு இலை பதினஞ்சு மணி நேரம் எறிகிதான் திடீமாதிரி அப்படி ஒரு அதிசயமான மரம் இப்படி இருக்கிற போது அந்த காலத்தில் அனுமார் போய் சஞ்சீவ மலையை தூக்கம் போன போது ஜோதிவிருஷம் காணப்பட்டது சுயம் ஜோதியாக சில மரங்கள் ஒளிவிட்டன அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல இப்படி இலையெல்லாம் ஆப்பிடுதுன்னா அந்த காலத்துல அப்படி மரங்கள் இருந்திருக்கல அதுக்கு ஜோதி விருஷம் இந்த அதிசயத்தை பாக்கிறதுக்கு மேல்நாடுகள் இருந்தாலும் வந்து பாத்துட்டு போறாங்க என்று கேள்விப்பட்ட இங்க ஜோதி ஒளி அந்த நவரத்தனங்களிடமிருந்து கிளம்பக்கூடிய ஒளி பிஷம் சிராம்சி பிஷம் சிராம்சின்னா நொறுக்கக்கூடிய எதை நொறுக்க அந்த மலை சிகரங்களினுடைய நுனிப்பகுதியை நேருமலையனுடைய நுனிப்பகுதிகளை அது பிசைந்து நொறுக்குவதனாலே நமக்கு என்ன முடிவு ஏற்படுது அப்படின்னு சொன்ன அது கரியான் அது மிக கனமானது என்று தோன்றுதான் இவங்க போகிற அவசரத்தில் இந்த நவரத்தனங்கள் நொறுங்குவதை கூட கவனிக்கலை இந்த மதுவனம் என்று ஒரு வனம் சுக்ரீவன் வச்சு போற்றி பாதுகாத்தான் அவன் உயிரினும் மேலாக அந்த மதுவனத்தை அவன் வைத்திருந்தான் இந்த குரங்குகள்லாம் போய் சீதையை பார்த்த பிறகு ஏற்பட்ட சந்தோஷத்தில் அன்று வரை உள்ளே நுழையிறதுக்கு கூட சிந்தித்த அந்த மதுவனத்துக்குள்ளே குரங்குகள்லாம் உள்ள போய் மதுவனத்தை அழித்தன இந்த இடத்துல வியாக்கியானகரத்தான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சுக்ரீவன் உயிராய் மதிக்கக்கூடிய மதுவனத்தை அழிப்பதற்கு அனுமதி ஏன் அனுமதித்தார் அப்படின்னு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு இந்த ஆஞ்சநேயருக்கு குரங்குகளுடைய மனப்பான்மை தெரியும் உணர்ச்சிகளை அடக்க மாட்டாதவை மனம் ஒரு குரங்குன்னு தானே சொல்றாங்க இந்த சீதையை பார்க்கலனா நாமெல்லாம் செத்து போவோங்கிற பயத்தில் இருந்த அந்த குரங்குகளுக்கு சீதையை அனுமான் பார்த்துட்டான்னு உடனே ஏற்பட்ட மகிழ்ச்சி ஒன்று அவங்க உயிர் பிழைத்தார்கள் ரெண்டு சுக்ரீவ மகாராஜாவுக்கு இதனால ஒரு நல்ல பேரு மூணு சுக்ரீவன் இவங்களுக்கெல்லாம் வெகுமானம் கொடுப்பான் நாலு ராமனுக்கு சுக்ரீவன் அபயம் கொடுத்துருக்கிறான் அந்த அபயம் இப்போ நிறைவேறே போச்சு அடுத்த ஆபில அஞ்சாவது என்னென்னா ஏனைய திசைகளில் போன குரங்குகள்லாம் சீதையை பார்க்க முடியல இவங்க தான் சீதையை பார்த்துருக்கிறாங்க இந்த அஞ்சு சந்தோஷம் சேரவே அவங்களுக்கு தாங்க முடியலை எதையாவது நாசம் பண்ணணுங்கிற ஒரு பரபரப்பு தொடித்துடிப்பு இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் மார்க் அஞ்சு சப்ஜெக்டில் வந்துருச்சுன்னா வீட்டில் வந்து டிஃபன் தூக்கி எறியும் அது மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துருச்சு அனுமார் பார்த்தாரு இந்த உணர்ச்சிகளை நம்ம அடக்கி வச்சா என்னடா ஆகும்னா இந்த குரங்குகள்லாம் நேராக போய் ராம லட்சுமணத்துக்கிட்ட போ லட்சுமண்கிட்ட போய் கைகட்டி செய்தியை சொல்லாது ஒவ்வொன்றும் போய் ராமனுடைய முதுக ஒரு தட்டு திட்டம் லட்சம் குரங்குகளும் சேர்ந்து லட்சுமண முதுகையும் தட்டுனா அந்த ரெண்டு முதுகை என்ன ஆகும் எனவே இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு போக்குவீடாக ஒரு வடிகாலாக இங்கேயே அதை போக விட்டுருவோம்னு சொல்லி நீங்க புகுந்து என்ன வேணாலும் செய்யா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை பூரா இங்கே காட்டிடுச்சு மரங்களை முறிப்பதும் தேநடைகளை எடுப்பதும் தேனை பருகுவதும் ஒருவர் முகத்தில் ஒருவர் விட்டேறிவதும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் அப்படி அந்த சந்தோஷமெல்லாம் ஒரு மீடியமாக வந்துருச்சு வடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க போற போது எல்லாம் அமைதியாக ராமலட்சுமணன் கை கட்டி நின்றார்கள் இந்த யோசனை அனுமானுக்கு தோன்றியது இவர்களை இப்படியோ கொண்டு போனா ராமலட்சுமணர் தொலைந்தார்கள் அப்படி நினைச்சு தான் என்ன மதுவனம் அழிஞ்சா பரவாயில்ல என்று அனுமான் திறந்து விட்டார்கள் வியாக்கியான கருத்தா சொல்றேன் அது மாதிரி இங்க இந்த அவசரத்திலே இந்த ரதமானது வேகமாக செல்லுகிறது என்ற மகிழ்ச்சியிலே அருணன் என்ன பண்றான் நவரத்தனங்கள் பொடிஞ்சா பரவாயில்ல இதை தேடிக்கொண்டு தேவர்கள்லாம் வருகிறார்கள் வேறுமலையில் உச்சியில கிடைக்கக்கூடிய நவரத்தனங்களை எடுக்க விடும் என்று அவங்களுக்கு வேணா அது பெருசா இருக்கலாம் நமக்கு அது நத்திங் என்று தலித்த மணி சர்வசேவ உபரிஷ்டாத்து எல்லாவற்றுக்கும் மேலே வைகுண்டத்துக்கு சர்வசியவ உபரிஷ்ட லோகம்னு சொல்றது சாதாரணமா ஆனா இங்க வைகுண்டம்னு அர்த்தம் ஆகாது இங்கிருந்து பாக்குற போது எல்லாத்துக்கும் மேல மேருமலையின் உச்சியிலே இது இருக்குது அப்படிங்கறதாக ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தோணுது அப்படிங்கிறார் சர்வசியனா எல்லாவற்றையும் விட உபரிஷ்ட அப்படின்னா மேலே இருக்கக்கூடியன்னு அர்த்தம் சாதாரணமா மேலோகம் அப்படின்னா கடவுளுடைய திருவடியைத்தான் சொல்லுவாங்க ஒரு இறைவனடி இறந்து போயிட்டார் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னா என்னப்பா அப்பா எப்படி இருக்கிறாருன்னா அப்படி என்ன சரி அப்படிங்கிறான் ஓ போய் சேர்ந்தாரா அப்படின்னு அப்போ கடவுளுடைய திருவடியை சேர்வதை இப்படி காட்டுறாங்க அப்போ மேலே இருக்குது அந்த லோகம் அப்போ கீழே கடவுள் இல்லையானா கடவுளுடைய உலகத்துக்கு அப்படி ஒரு பாவனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் உபரிஷ்டாத் அப்படிங்கிற ஒரு தடவை ராமானுஜர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரா இன்னைக்கு வந்து ஒரு வருஷம் முடியுது அப்படின்னு அயனம் அயனம் வச்சு சொல்றார் உத்தராயணம் தட்சிணாயனம் வச்சு இன்னைக்கோட ஒரு வருஷம் முடியுதுன்னு சொன்னேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னாரு ஏன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் வைகுண்டத்துக்கு நாம் போவதற்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டுகள்ல ஒரு வருஷம் போச்சு அப்போ நம்ம சீக்கிரமா வைகுண்டம் போக போறோம் அப்படின்னு அந்த வைகுண்ட பிராப்தியை அவங்க அவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம் அவர் வந்து அந்த வைகுண்டத்தையும் வைணவத்தையும் அவ்வளவு பற்றாக பிடித்து கொண்டிருந்த ஒரு ராமானுஜர் கோவில் பிராகார ஒளி பிராகாரத்து வழியாக போய்கிட்டு இருந்தாரா அங்கே இருக்கிற சில பிராமண பிள்ளை பிள்ளைகள் மணலில் கோவில் கட்டி விளையாடுறாங்க அதில் ஒரு சின்ன கல் நட்டு வச்சு இதுதான் பெருமாள் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியமாக கொஞ்சம் மண் எடுத்து ஒரு இலையில் வச்சு ஒரு பையன் வந்து வீட்டிலேருந்து மணி எடுத்து வந்திருக்கான் நீங்கள் நீங்கள் நீங்கள் நடிக்கிறான் படையல் நடக்குதான் இதை ராமானுஜர் பார்த்தார் பரவாயில்லையே இந்த பிள்ளைங்க மண்ணில் வீடு கட்டி விளையாட வேண்டிய வயசுல மண்ணில் கோவில் கட்டி படையல் பண்ணுது பரவாயில்ல இந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை விட உயர்ந்த பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் இதுல என்ன வேடிக்கைன்னா ஸ்ரீரங்கம் கோவில ராமானுஜரி இருந்தபோது நைவேத்தியம் முடிஞ்ச உடனே முதல் பிரசாதம் ராமானுஜரி தான் கொடுப்பாங்க ஏன்னா அவர் சாட்சியாத் ஆதிசைஷனுடைய அவதாரம் அதனால என்ன பண்ணுவாங்க அர்ச்சகர் என்ன பண்ணுவார் நைவேத்தியம் முடிஞ்சு திரைய திறந்து எம்பெருமானார் பிரசாதம் அப்படிம்பார் ராமானுஜர் போய் அந்த கக்கத்துல திரிதண்டத்தை வச்சுக்கிட்டு வாங்குவார் இப்ப ராமானுஜர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பிள்ளைகளுக்கு தெரியல அவர் யாருன்னு தெரியல கோவில் நடக்கிற நடவடிக்கைகளை போனால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்குதுங்க படைச்சு முடிஞ்ச உடனே அந்த அர்ச்சகனா நடிச்சா பாரு பையன் எம்பெருமானார் பிரசாதம் அப்படின்ட்டான் உடனே இவர் பார்த்தா நம்ம சனா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு உடனடியாக வந்து மேல்துண்டு எடுத்து கீழே கேட்டிக்கிட்டு கொடுங்க அப்படின்னா அந்த பையன் நிமிந்து பார்த்துட்டு அந்த மண் எடுத்து கையில போட்டு உடனே அவர் வந்து அப்படி பயபக்தியா எடுத்து வாயிலப்பட்டுக்கிட்டார் ஏன்னா இந்த மாசில்லாத குழந்தைகள் பக்தியோடு ரங்கநாத பெருமாளை பாவித்து படையல் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா பெருமாள் அதை சாப்பிட்டுருப்பான் அதுல சந்தேகத்துக்கே இடமில்லை அவன் எவ்வளவு கள்ள ஒரு உள்ளத்தோட எம்பெருமானாத பிரசாதம் நான் இருக்கிறதையாம என்கிட்டே கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி வாங்கின் போது முக்காம கீழே விழுந்து அவங்க கட்டின அந்த மணல் கோவிலை சேவிச்சிட்டு ஒரு சுத்து சுத்திட்டு போனாரான் இதை வந்து அவருடைய வரலாற்றில் வெளியிருக்கிறார்கள் அப்படின்னா அவருடைய உள்ளத்துல எவ்வளவு தூரம் அந்த பக்தி ஊறி இருந்ததுங்கிறத பாரு அது போல சர்வசிய உபரி உபரிஷ்டு எல்லாத்துக்கும் மேற்பட்ட உலகம் அது அப்படி எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய இங்கே இவர் வந்து எதை சொல்றானா மேருமலைக்கு மேல இருக்கிறத சொல்ற அப்படி தெரியுது அத்தை ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுடான புனர் மீண்டும் அதஸ்தாத்து ஆக கீழே அதஸ்தாத்துனா கீழ்நிலை நடத்தும் அதஸ்தாத்தீவ ஆக கீழ்நிரினா சூரியன்படி மேல போய் கீழே இந்த பக்கம் அஸ்தமனகிரிக்கு வர்றான் அதுக்குதான் வந்து அதஸ்தாத் இவ அஸ்தாத் மூர்தினி அஸ்தாதிரினா அஸ்தமனகிரி மூர்தினா உச்சி பேர் அதஸ்தாத்து மீண்டும் கீழ்பக்கம் வந்தான் அப்படிங்கிறேன் இது எப்படி திடீர்னு மேல போறான் திடீர்னு கீழே வர்றான்னா பகவத் மகிமையிலே எதது எப்படி எப்படியோ நடக்குது எந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா கூட பகவானுடைய மகிமையை புரிந்து கொள்ளலாம் ஒரு மின்மினி பூச்சியை பாத்தீங்கன்னா அந்த மின்மினி பூச்சியினுடைய உடம்புல எப்படி அந்த விளக்கு எரியுது எலக்ட்ரிசிட்டி எங்கே இருந்து வருது ஒரே ஆச்சரியம் ஒரு ஈ ஒரு கொசு அதை பிடிங்க அதை மெல்ல பிளேடு வச்சு அறுத்து பார்த்தா அந்த நுண்ணிய உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா குடல் இருக்கு இறப்பை இருக்குது ரத்தத்தை உறிஞ்சுனா செரிமானம் பண்றதுக்கு அதை உறிஞ்சி வாழ்றதுக்கு அதுக்கு உடல் உறுப்புகள் இருக்கு அது வேண்டாத மலத்தை கழிக்கிறதுக்கு அதுக்கு மலத்து இருக்கு சிறுநீரத்து இருக்கு ஒரு பள்ளியை பார்த்தீங்கன்னா அதுக்கு காது இருக்கு நாக்கு இருக்கு எல்லாம் கணக்காக நடக்குது இவ்வளவு நுண்ணிய ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவு பயங்கரமான மெக்கானிசம்லாம் அவன் வச்சிருக்கிறான் இப்ப ஒரு கம்ப்யூட்டர் சிப்புன்னு சொல்லுறாங்க சின்னதாக இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்களை அடிக்க வச்சிருக்கா அதை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியம் மகிமையைகளால் விவரிக்க முடியாது மீண்டும் அவன் கீழே வந்துவிட்டான் பஞ்சாபி பிரதேசத்தில் குணபதி ஒரு ராணி இருந்தால் அவள் மகா கிருஷ்ண பக்தி அவளுடைய கணவன் வந்து ராஜா மாதவ் சிங்னு ஒருத்தன் அவனுக்கு சாமி கும்பிட வேண்டிதான் இப்படியா ஒரேடியாக பைத்தியம் பிடித்த மாதிரி இந்த மகாராணிக்கு காலகாத்தில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் குளிக்கணும் உடனே பூஜை அறிகளை புகுந்துட்டான் நாள் போனால் வெளியே வர அதனால இது ரொம்ப ஓவர்னு நினச்சிட்டு இருந்தான் சொல்லி சொல்லி பார்த்தான் கேட்கல இந்த பாரு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஒரேடைய கொண்டுடுவேன் வெட்ட மகிழ்ச்சியா இருந்துகிட்டு நீ வந்து சிம்மாசனத்துல இருந்து பக்கத்துல இருந்து உக்காந்து தர்பார் கேசலான்னு கேட்கணும் தர்பாருக்கு வர்ற புது ராஜாக்களும் விருந்தினர் ராணி எங்க ராணி எங்கன்னு கேட்கறான் வர பண்ணப்புறம் அவன் பூஜை இருக்கிறான் பூஜை இருக்கா சொல்லிட்டு இருக்கிறேன் சில பேர் எப்ப பார்த்தாலும் பூஜைன்னு சொல்றீங்களே ராணி இருக்காங்களா செத்து போயிட்டாங்கன்னு கேட்கிறான் சில பேர் ஒரு மகாராணியா இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு உனக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு ராணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவ ரொம்ப கிருஷ்ணன் கிட்டே அழுதாளாம் உண்மையிலே பக்தி எனக்கு மாற்ற முடியல ஆனால் என் வீட்டுக்காரர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு அன்னைக்கு கனவில் கிருஷ்ணன் தோனி கவலைப்படாத பயமேன்னு சொல்லிட்டான் உடனே அந்தம்மா துணிஞ்சு மறுநாள் ஓங்கி மணி அடிக்கிது முதல் நாள் தான் அவன் சொல்லிக்கிட்டு கொல்ல போறேன்னு மறுநாள் பூஜையில் மணி சத்தம் அதிகமாக கேட்குது இவன் பார்த்தான் இது ஒன்றும் சரிப்படாதடா நான் வெறும் தியரட்டிக்கல் மிரட்டல் பண்ணுறேன் நினைச்சுட்டு இருக்கிறான்ட்டு நாலு அடியாலை செட்டப் பண்ணி டெய் நாளைக்கு அவள் பூஜையில் இருக்கிற போது ஒருத்தர் கையை பிடிச்சிக்கோங்க ஒருத்தன் காண்டையும் பிடிச்சிக்கோங்க ஒருத்தன் மூக்கை உருளையே அமுக்கு அமுக்கி அவள் மூச்சு நிற்கிற வரைக்கும் துடிச்சு துடிச்சு சாகிற வரைக்கும் சத்தம் வெளியே வராமல் அமுக்கு எங்கே க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டான் உடனே அந்த மூணு பேர் வந்தானுங்க வந்தா அவள் ரொம்ப பக்தியா கிருஷ்ணனை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ தற்செயலாம் திரும்பி பார்த்தா இந்த ரொடி போயில நிற்கிறானுங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு அவள் என்ன சொன்ன நான் சாகிறதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஒன்னு சன்னிதானத்தில் சாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறேன் கடைசி நேரத்தில் உன்ன பத்தி நான் நினைக்கக்கூடிய விழாய் இவர்கள் மேலோ என் கணவன் மேலோ கோபம் வராத நான் இருக்கும்படி என்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டேன் இவ இப்படி என்னாச்சு கிருஷ்ணனுடைய விக்கிரகத்திலிருந்து ஒரு கொடுமையான பதினாறு அடி வேங்கை புலி வெளியே கிளம்பி வந்தது அந்த மூன்று பேர் கழுத்தையும் கடித்தது அந்த மூணு பேரும் அங்கேயே சேர்த்து போயிட்டாங்க உடனே வந்து இவ பார்த்தா அயோயோ நான் இப்படி கேட்கலையே அப்படின்னு தயவு பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கணும் பாவம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இந்த கிரிமினல் வேலையை அவங்க பண்ணிட்டானுங்க அப்படின்ன உடனே இவள் கேட்டுக்கொண்டதற்காக கண்ணன் மறுபடியும் அந்த புலியை வாபஸ் வாங்கினா அந்த மூணு பேரும் தூங்கி எழுந்தது போல உயிர் பெற்று எழுந்தார்கள் அந்த மூணு பேரும் இந்த அம்மா காலில் விழுந்தே அம்மா உங்க அருமை தெரியாம நான் உங்க வீட்டுக்கார சொன்னாரி சொல்லி கொல்ல வந்தோம் உங்க கழுத்தை நாங்க பிடிக்க வந்தோம் எங்க கழுத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க எதை மறுபடியும் உயிரை கொடுத்துட்டீங்க இனிமேல் இந்த தப்பமான சொல்லி காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு ராஜா கிட்ட போய் விஷயத்த சொன்னா ராஜா மனம் மாறினான் ஓரளவு ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இப்படி இருந்தபோது ஒரு நாள் அவன் படகுலே யமுனி நதியை கிடந்து கொண்டிருந்தான் திடீர்னு புயல் வீசியது அலை உயர்ந்தது படகு கவிழப் போகுது நம்ம சாக போறோம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அவன் கிருஷ்ணனை மனசீகமா வழிபட்டு சொன்னானா கிருஷ்ணா என்னுடைய மனைவியின் பக்தி உண்மையா இருக்குமானால் நான் இப்ப தப்பிச்சு பத்திரமா வீடு ஏன்னா எனக்கு நான் தப்புவேங்கிற நம்பிக்கை இல்லை ஏற்கனவே படகுல பாதியில் தண்ணி வந்துடுச்சு இதோ கவலை போகுதுன்னு சொன்னான் நான் அப்போ ஆச்சரியமாக புயல் நின்றது நீர் வடிந்தது அவன் அரண்மனை வந்து சேர்ந்துட்டான் பார்த்தான் சரி கிருஷ்ணன் இருக்கிறது உண்மை கிருஷ்ண பக்தியின் உண்மை என்று வந்து நேராக மனைவி காலில் விழுந்து மந்திரோபதேசம் பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு இது என்னன்னா பகவத் மகிமையில இன்னது நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது எதுவும் நடக்கும் எப்படியும் நடக்கும் ஒரு ஊசி முனையில் யானை நிற்கும் ஒரு யானை வந்து ஒரு பள்ளி முட்டையை மிதிக்கும் அந்த பள்ளி முட்டையை யானையை கீழே தள்ளிவிட்டரும் இப்படிலாம் அசாத்தியம் உண்டு பகவான் நினைச்சான்னா அப்படியே நடக்கும் சில சமயத்துல கனவுல பார்ப்போம் நாம ஒரு ஹாலில் படுத்திருப்போம் கனவுல என்ன வரும் அந்த ஹாலுடைய ஜன்னலுக்கு அந்த வகமா ஒரு யானை நினைக்கும் தும்பிக்க ஆட்டோம் ஐயோ யானை தும்பிக்க ஆட்டதேன்னு பயப்படுவோம் அடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் கம்பிக்கு உள்ள அந்த யானை புகுந்து உள்ளே வந்துடும் அது எப்படி இந்த ரெண்டு கம்பிக்குள்ளே யானை வந்துச்சுங்கிறதுலாம் அங்க நீ கேள்வி கேட்கறதுக்கு அவசியமே இல்லை வரும் உங்களை அப்படியே தும்பிக்கையால தூக்கி மறுபடியும் அந்த ரெண்டு கம்பி வழியா வெளியே கொண்டு போயிடும் உடனே நீங்க கனவுல கத்துவீங்க என்ன கொண்டு போகாத என்ன கொண்டு போகாதேன்னு பக்கத்தில் பொண்டாடி காரி ஓங்கி அரைவா கண்டதல யோ பகலில் தான் பின்னாத்துறேன் ராத்திர வேற பின்னாத்திக்கிட்டு இருக்கேன் என்னையா கத்துறேன் அப்படின்னா ஓ நான் வீட்டில தான் இருக்கேன் நீங்க தான் இருக்கியா யானை ஏங்க யானை ஏங்க என்ன யானை என்ன யா யானை கனவுல பார்த்ததை கேட்ப கனவு உலகத்திலே சில விஷயங்கள் நடக்கின்றன அதுக்கு வந்து பகுத்தறிவு பூர்வமான விளக்கம் இல்லை அது மாதிரி சொப்பனத்திலேயே கண்டது போல குடிகாரன் கனவுல என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் பகவானுடைய மகிமையிலே சாத்தியம் எதுவும் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் திடீரென்று ரதம் மேலே போச்சு திடீர் என்ற ரதம் அஸ்தமனகிரிக்கு வந்துருச்சு புனர் அதஸ்தான் தி இவ அஸ்தாந்திரி மூர்தினி பிரத்னசிய பிரதனா சூரியன் அர்த்தம் சாதாரணமா பிரதனங்கிற வார்த்தைக்கு எல்லோ இஷ் ரெட் இஷ்ன்னு அர்த்தம் மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறத்துக்கு பிரத்தனன்னு சொல்றது பழக்கம் ஆனா இந்த இடத்துல அது சூரியன் அந்த நிறமாக இருக்கிறதுனால பிரதன அப்படிங்கிறதுக்கு சூரியன் என்றே பெயர் வைத்து விட்டார்கள் அது ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த சூரிய மண்டலத்திலே எரியக்கூடிய அக்னியானது என் நேரமும் உஷ்ணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கு அந்த உஷ்ணமானது உலகத்தை வாட்டிக்கொண்டே இருக்கிறது அதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் பகவான் கடலைக்கு உலகத்துல வந்து அஞ்சு பங்கு தண்ணி ஒரு பங்கு தான் நிலம் அந்த அளவுக்கு இருக்குது உலகத்துல இவ்வளவு நீர் இல்லைன்னா இந்த சூரியனுடைய உஷ்ணம் எப்படின்னா இந்த பூமி வெடிச்சு தூள் துளாயிடும் அதனாலதான் ஒரு கடலை வச்சிருக்கான் குளம் வச்சிருக்கான் ஆறுகள் வச்சிருக்கான் இவ்வளவு இருக்கிற போதே காங்க தாங்கல பைஷஜிய ரத்னாவளின்னு ஒரு ஆயுர்வேத புத்தகம் வைத்திய புஸ்தகம் அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு இடையிலே நீங்கள் நிறைய தண்ணீர் குடித்தால் சாகர உங்களுக்கு ஜீரண உறுப்புகள் கெட்டு போகாது அப்படின்னு இரண்டு வேலை சாப்பாட்டுக்கு இடையில சாப்பிடும்போது குடிக்கிறது இல்ல குடிக்க கூடாது ஆனா நம்ம குடிக்க மாட்டோம் ஏன்னா குடிச்சா வயிற்று அதனால தண்ணியே குடிக்காம கப்பு கப்பு கப்பு கப்பு உள்ள தள்ளுற ஆளுங்க நம்ம தெரியும் ஆனா சாதாரணமா சாப்பாட்டுக்கு மேல தண்ணி குடிக்கணுமா அடிக்கடி குடிக்கணும் தாகமா இருக்குதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை நிறைய தண்ணி எவ்வளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு துர்நீர் வெளியேறுது உங்களுக்கு கார்பரேட்டர் மாதிரி கார்ல கார்பரேட்டர்ல தண்ணி ஊத்துவான் டிரைவர் பார்த்துப்பீங்க பஸ்ல கார்லாம் அது வந்து என்ஜினுடைய உஷ்ணத்தை தணிக்கும் தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது என்று வைஷிஜ்ய ரத்தனா அப்படிங்கிற புத்தகம் சொல்லுது அடுத்தாப்புல பல கிருமிகள் வந்து வெளியிறது நிறைய தண்ணி குடிக்கிற போது ஒண்ணுக்கு வருது இல்லையா அதுல பல கிருமிகள் வெளியிறது வியர்வையிலும் வெளியிறது இந்த டெங்குன்னு ஒரு ஜுரம் சொல்லுவாங்க அந்த ஜூரம் எதனால வருதுன்னா கொசுவினால வருது சில கொசுக்கள் கடிச்சிருச்சுன்னா நமக்கு டெங்கு ஜூரம் வரும் அந்த டெங்கு ஜூரம் வந்துருச்சுன்னா பிரெயின் ஹேம்ரேஜ் ரத்த கசிவு ரத்த குழாய்கள்லாம் வெடிச்சிடும் தொடர்ந்து முப்பது நாள் இருந்தால் செத்துப்பிடுவாங்க அந்த மாதிரி கிருமிகள்லாம் இந்த தண்ணி குடிக்கிறதுல வெளியே இருக்குது அதே போல கேன்சர் கிருமிகள் எல்லா உடம்புலையும் இருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறன்னா நம்ம கேன்சர் வரலை நாம ரொம்ப அடாபடி பண்ணோம்னா உள்ளே இருக்கிற கேன்சரை கிளப்பி விட்டுருவோம் கேன்சர் புற்றுநோய் எல்லா நோய்களுக்குரிய கிருமிகளும் நமக்கு இருக்கு இந்த ஹெச்ஐவின்னு சொல்றாங்களே அது சில பேருக்கு தான் இருக்கிறதாக சொல்றான் எல்லாருக்கும் இருக்கு எல்லா நோய் கிருமிகளும் எல்லார்கிட்டையும் இருக்கு பகவானுடைய திருவரினாலே அவை தலை தூக்காம அமைக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வாலாட்டாத எதையாவது கிளப்பி விட்டுருவேன் அப்படின்னு அவ்வளவு நோய்க் கிருமிகளையும் நம்ம உடம்புல சுமந்துக்கிட்டு இருக்கிற போதே நமக்கு இவ்வளவு ஆணவமும் வாலாட்டமும் இருந்து அதனால இந்த நீர் அதிகமா குடிக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் வெளியேறுதுன்னு சொல்றேன் அடிங்க நாளில இருந்து அடுத்து பிரத்னசிய அவ்யாத்து அவ்யாத்தனா அவ அப்படின்னா பாதுகாக்கும் அவ்யாத்தன காக்கட்டும் உங்களை பாதுகாக்கட்டும் இந்த சூரியனுடைய ரத உங்களை பாதுகாக்கட்டும் என்ன விதமான ஆபத்தா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்ற ஒரு சாவு பதினோரு மணிக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு சாவு இருக்கு எச்சரிக்கையா இருக்குறார் நாம என்ன நினைக்கிறோம் நம்மதான் வந்து ஆபீஸ்லயே உக்காந்து வேலை செய்யறோம் நமக்கு எப்படி சாவு வரும் அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தெலுங்கு படத்துல காட்டுறான் பத்து ஐம்பதுக்கு அவருக்கு டாய்லெட்டுக்கு போகணும் போல இருக்கு அந்த கட்டடத்தை விட்டு இறங்கி இன்னொரு கட்டிடத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா முட்டை மாடியில் கொத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு ட்ரம்மு தார் ட்ரம்மை பாதி சிமெண்ட்டு கொட்டி வச்சிருக்கான் தற்செயலாக சிறுவர்களால் விரட்டப்பட்ட ஒரு குரங்கு அந்த ட்ரம்மை தள்ளிவிடுது அங்கேருந்து அது கரெக்டாக இவன் மண்டலையில் விளையாடுறது பதினோரு மணிக்கு ஆள் அவுட்டு செத்து போயிட்டான் இது எப்படி ஒரு ஆஃபீஸ் பில்டிங் கேம்பஸ் இருக்கு வெளியே வாட்ச்மேன் துப்பாக்கி இல்லை மெஷின் கண் இல்லை பீரங்கி பூகம்பம் இல்லை சுனாமி இல்லை விஷம் இல்லை எலக்ட்ரிக் ஷாப் இல்லை ஒண்ணும் இல்லை நடக்கணும்னா எந்த நிமிஷமும் அது எப்படியும் ஏதாவது வழியில் நடக்கும் நாம நினைக்கிறோம் சம்பவங்கள் தற்செயலாக நிகழ்கின்றன எதுவுமே தற்செயலாக அந்த குரங்கு வந்ததும் அந்த ட்ரம் அங்கே வைக்கப்பட்டதும் அந்த நேரம் பார்த்தையும் வெளியே போகணும்னு நினச்சதும் அது தள்ளிவிட்டதும் எல்லாம் ஒரு கணக்குப்படி நடக்குது அதே மாதிரி சில சமயத்தில் நீங்க ஒரு கொசு உக்காந்துருக்கோம் கரெக்டா அப்படி குறிப்பாவது மெல்ல கொண்டு போவோம் கடி கடி கடி பார்வையாரு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் ஒரு அடி அடிச்சு சட்னி ஆக போறணும் அது என்ன பண்ண ரத்தத்து போறான் உறிஞ்சி குடிச்சிட்டு கையை பார்க்க வருகையா வா வா அப்படின்னு கிட்ட கொண்டு உடனே அது பறந்துடும் நம்ம ஆத்திரத்தெல்லாம் சேர்ந்து நம்ம கையை ஓங்கி ஒரு அடி அடிச்சதான் மிச்சான் ரத்தமும் போச்சு அடியும் விழுந்துச்சு ஆனா கொசு பறந்து போச்சு ஏண்டான அந்த கொசு தலையில பிரம்மா எழுதிருக்கறான் இன்னைக்கு நீ சாக கூடாது அவன் ரத்தத்தை உறிஞ்சி கடுப்பிடிக்க வைக்கணும் அப்படின்னு அவன் எழுதிருக்கிறான் அதுதான் அங்க நடக்கும் அதனால எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்டபடி நடைபெறுகிறது அவ்யாத் அவன் உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நினைச்சிட்டான்னா என்ன விதமான ஒரு அமானுஷ்யமான சுச்சுவேஷன் உங்களுக்கு சிக்கல் வந்தா கூட அவன் காப்பாத்திருவான் அதான் கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சான் கிருஷ்ணன் அது பெரிய ஆச்சரியம் இந்திரன் என்ன நினைச்சான் கருங்கல் மலை பொழிவித்தால் மாடுகள் இறந்து போகும் இடையர்கள் இறந்து போவார்கள் என்று கல்மலை பொழிவித்தான் நீ கல்லால மழை பொழிவித்தால் நான் கல்லாலையே காப்பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவன் வந்து குன்று பிடித்து கொடை கொடைபிடித்தான் காத்தான் அப்படிமா பட்டர் சொல்லுவாரு கல் மாறி ஆகையாலே கல்லை எடுத்து ரட்சித்தான் நீர் மாறியா இருந்திருந்தால் கடலை எடுத்து ரட்சித்திருந்திருப்பான்னு அப்படின்னா அவன் வெறும் தண்ணியா ஊத்தி இருந்தானா சமுதிரத்தை தூக்கி பிடிச்சிருவானான் பிளாட்டா அது குடை மாதிரி நிற்கும் என்னடா ஆச்சரியமா இருக்கு சமுதிரம் என்னமா ஒரு ஐஸ் மாதிரி இருக்குது இவன் குடை மாதிரி பிடிச்சுட்டு நிக்கிறான் அப்படி நமக்கே பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் நீங்க என்னமோ பெருசா கோவர்தனகிரியை சுண்டு வரல தூக்கி நிப்பாட்டி பேசுறீங்களா கோவர்தனகிரிங்கிறது ஏற்கனவே ஒரு சாலிட் ஃபார்ம் ஒரு தினமான வடிவம் அதை தூக்கி நிறுத்தினது பெருசில் நீராக இழகும் நீராக அலை பொங்கும் தூக்கி பிடிச்சிருப்பான் எப்போனா அவன் தண்ணீர் மலை பொடிவித்திருந்திருந்தால் அப்படியும் செஞ்சிருப்பான் அப்படின்றான் இது பற்ற சொல்லுவேன் அது மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எப்படிப்பட்டவையோ அதற்கு என்னென்ன மாத்தோ அதை செய்வான் பிரத்னசிய அவ்வாத்து சஹ சகனா அந்த ரத மேலும் துரதிகம பரிஸ்பந்தனகா பரிஸ்பந்தனகான சலனம் போக்கு இந்த ரதத்துக்குன்னு ஒரு போக்கு இருக்கு அதாவது திடீர்னு மேல போகுது திடீர்னு கீழே வருது எது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் சொல்ல முடியாது அந்த போக்கு வந்து பரிஸ்பந்தனகான்னு பேரு சின்ன குழந்தைகள் வந்து தமிழ்ந்து போகுது அங்க விடுறீங்க தமிழ் இப்படி வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்ச நேரத்துல அங்க போயணும் நினைக்கிறீங்க அதுதான் இல்ல இது வரைக்கும் வரும் திடீர்னு திரும்பி பார்க்கோம் கவனம் அந்த பக்கம் போயிடும் டக்குனு அங்கே ஏறி அப்படி போய் அந்த வாசலால வெளியே போய் அடுத்த வீதியில் போய் அங்கே ஒரு வீட்டுக்குள் விளைஞ்சிடும் ஒரு குழந்தையனுடைய போக்கு எப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பரிஸ்பந்தனஹான்னு பேர் இந்த ரதத்தின் போக்கு இப்படித்தான் போகும் என்று நம்மால் நிர்ணயிக்க முடியாதபடியாக இருக்கிறது திடீர்னு மேலே போகுது திடீர்னு கேள்வி வருதுங்கிறார் அதான் பரிஸ்பந்தனகாங்க பூரி ஜெகநாதருடைய மூர்த்திக்கு சும்மா உடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்கண்ணா பூரி ஜெகநாதரை போய் சேவிச்சு வந்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களா நீங்கள் போங்க இன்னும் நேரத்தில் போனால் இன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அதை நினச்சி இவங்க போனாங்கன்னா அந்த ட்ரெஸ் இருக்காது வேற மாதிரி ட்ரெஸ் இருக்கும் அவங்க அங்கே ஒரு ஷெடியூல் வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்கன்னா காலை நேரத்தில் ஆரத்தி வேஷம்னு சொல்கிறோம் வேஷம்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா நாடக வேஷம் இல்லை வேஷம் என்பது உடைபூணுதல்னு அர்த்தம் காலையில் ஆரத்தி காட்டுறதுக்குன்னு ஒரு வேஷம் அது மங்கள ஆரத்தி அடுத்து ஓய்வு உடை அவகாச வேஷம் அதாவது எட்டு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பகல் உடைக்கு வந்து பிரபவேஷம் பன்னெண்டு மணிக்கு மதியானம் உச்சிக்கால பூஜைக்குன்னு ஒரு ட்ரெஸ் அது பிரபவேஷம் அப்புறம் தர்பார் உடை அதுக்கு பேர் விடாசருங்கார் வேஷம் விடாசுருங்கார்ன்னு அதிகம் அழகானதுன்னு இருக்கும் பன்னிரெண்டு மணிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அது இருக்குமும் அதுக்கப்புறம் தாமோதர் வேஷம் அது குழந்தை உடை தாமோதரன் என்றால் இடுப்பிலே கயிறு கட்டப்பட்டவன் சின்ன குழந்தை மாதிரி வேஷம் எல்லாம் ஒரே பெருமாளுக்கு தான் ஜெகநாத பெருமாள் அதுக்கப்புறம் குரு உடைன்னு சொல்லி பிராமண வேஷம் போட்டுருவாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேஷம் ஒரு நேரத்துக்கு ஒரு வேஷம் என்று பகவானுக்கு பல வகையில உடைகள் தைத்து வைத்திருக்கனு மாத்திக்கிட்டே அந்த தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க இந்த பூரி ஜெகநாதனுடைய கோவில் விசேஷம் என்னன்னா அந்த பூரி ஜெகநாத மூர்த்தி வெளியே வருஷம் ஒரு தடவை வருது அந்த மூர்த்தியை எல்லாரும் தொட்டு இப்போ இங்கேலாம் எப்படின்னு சொன்னால் பெருமாள் வேலை பண்ணிட்டாங்கன்னா ஒரு பல்லக்கு இருக்குது அந்த பல்லக்கு மேலே அர்ச்சகர் இருப்பார் அவர் மாலை பண்ணலாம் அவர் தான் அர்ச்சனை அந்த மூர்த்தி வரை யாரும் தொடர்ந்து கிடையாது ஊரு ஜெகநாதரை வந்து கோவிலை விட்டு வெளியே கிளம்புற எல்லா பக்தர்களும் ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு தூக்குறாங்க அங்கே ஆச்சாரம் அனுஷ்டானம்ங்கிறது ஒன்றும் கிடையாது அவ்வளோ மக்களுக்கு வசப்பட்டவராகி அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் இப்படி எந்த நேரம் எந்த போக்கு என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை பரிஸ்பந்தனகா துரதிகம துரதிகம அப்படின்னு சொன்னால் அவிஞேய நிர்ணயிக்க முடியாத இப்படித்தான் இருக்கும் என்று நிர்ணயிக்க முடியாத நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட போக்குங்கிறேன் இதுல பகவான் என்ன பண்றான் மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை பறவைகளுக்கு வச்சிருக்கான் சில சமயத்தில் இந்த எறும்பு வந்து முட்டை குண்டு திட்டே ஏன் மழை பெய்துக்கலாம் எறும்பு கருப்பு எறும்பு முட்டையை தூக்கிக்கிட்டு இடம் மாறிச்சுன்னா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தமா அதே மாதிரி நாய் வந்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிறதா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தமா நாய்க்கு அந்த அறிவு இருக்குது அதே மாதிரி விலங்குகள் ஆடு மாடெல்லாம் கத்துது இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுதுன்னா பூகம்மம் வர போதுன்னு அர்த்தமா இதே போல் இந்த நாய்களுக்கு அஜீரணம் வந்ததுன்னா நுணா செடின்னு ஒரு செடி இருக்குது நுணா செடியினுடைய கொழுந்து போய் அது சாப்பிடும் சாப்பிட்டா அது போய் தொழில் அது எந்த டாக்டர் டேயும் போகிறதில்லை அந்த மாதிரி சில நுட்பமான அறிவுகளை பகவான் கொடுத்து வச்சுருக்கிறான் மனுஷனுக்கு தான் ஒன்று நிர்ணயிக்க முடியல ஒன்று நிர்ணயிக்க முடியுது என்று பிரம்மை ஏற்படக்கூடிய வகையிலே வச்சிருக்கிறான் ஏன்னா ஆரரிவு இருக்கிறதுனால அவனுக்கு ஆணவம் ஜாஸ்தி இருக்கு அந்த ஆணவத்துக்கு ஒரு அடியாக அவன் வைத்த துரதிகம பரிஸ்பந்தனஹ ரதம் தேர் இந்த தேரானது செந்தனகங்கிற வார்த்தையை நம்ம ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்து வர்றோம் அதனால செந்தனகிறதுக்கு இவர் வந்து வேற வார்த்தை போடல இந்த ஒரு வார்த்தையே போட்டு வர ஈஸியா மனப்படா செந்தனகாங்கன்னு ஒரு சாகித்யம் படிக்கிற போது எந்த சொல் அடிக்கடி வருது எந்த சொல் ரேரா வருது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரணும் ஒரு திருக்குறள் பண்டிதர் சொல்றார் திருக்குறளுக்கு தமிழ் மறையின்னு பேரு ஆனா அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல ஒரு இடத்துல கூட தமிழ்கிற வார்த்தை இல்லைங்க அது உங்களுக்கு சந்தேகம் பாருந்தா ட்ரை பண்ணி பாருங்க திருக்குறள்ல தமிழ்கிற வார்த்தையை பார்க்க முடியாது இது என்ன எப்படி சொல்றாரு சிலப்படி வந்திருக்கு தமிழ்கிற வார்த்தை வந்திருக்கு எல்லா காவியங்களையும் தமிழ் முத்தமிழ் வேந்தர் அப்படிலாம் வருது திருக்குறள்ல அந்த வார்த்தை இல்லைங்கிறார் இதை பல பேர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாங்க அப்படிதான் இருக்குது அப்படின்னு இவர் இந்திய நோக்கத்துல எப்படி செக் பண்ணி அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன நானும் திருக்குறள் உங்களோட நல்லா படிச்சிருக்கிறாங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன திருக்குறள்ல தோரமருப்புங்கிற வார்த்தை இல்லை செக் பண்ணி பாத்துங்க நிச்சயமா இருக்காது இது கண்டு முடின்னு சொல்லலாம் இல்லையா அதாவது சில வார்த்தைகள் சில இலக்கியங்கள்ல இருக்காது ஆனா அதுக்காக அந்த சமுதாயத்துல அந்த காலத்துல அந்த பொருளை இருந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது இப்ப பாண்டிய மன்னன் காலத்துல தோரமருப்பே இல்லாம சாப்பிட்டுருப்பாங்க தோல் மரபு சாப்பிட்டு அதுக்காக சிலப்பதிகாரத்திலையும் ஐம்பது காவியங்களையும் இருக்கணுமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு விதமான ஒரு படிப்பு உங்களுக்கு அந்த ரத தேவதையானது சகல விதமான நன்மைகளையும் செய்யட்டும் என்று மயூர கவி வாழ்த்துகிறார் இந்த ரதத்துக்கு நீங்க விசேஷமா ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எழுதுறார் பகவானுக்கே வந்து ஒருத்தர் வியாக்கியான கருத்தா சமத்காரமா கேள்வி கேட்டார் திரௌபதி கூப்பிட்ட உடனே கண்ணன் வந்தான் செயலை தந்தான் பிரகலாதன் கூப்பிட்ட உடனே நரசிங்க பெருமாள் வந்தார் இதே மாதிரி கஜேந்திரன் கூப்பிட்ட போதும் பெருமாள் வந்தார் இது அவர் செய்த பெரிய உபகாரம் இல்லையா அப்படின்னு அதுக்கு இவர் சொன்னார் உபகாரமாதான் ஒன்னாரதெல்லாம் கிடையாதுப்பா இவ்வளவு பெரிய பக்தர்கள் கூப்பிடும் கூட அவன் வரலைன்னு சொன்னான் கடவுள் இல்லை என்று மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு போகும் நம்ம பேரே அட்ரஸ் இல்லாம போயிடும்னு பயந்துட்டான் பெருமாள் அதுக்காக இன்னும் மூணு பேர் கூப்பிட்ட வந்துட்டான் ஏன் வேற ஒண்ணு அது சுயநிலைதான் அது அப்படின்னு நகைச்சுவையாக ஒரு வியாக்கியான கருத்தா சொன்னார் கஜேந்திரன் அழைத்த போதும் பிரகலாதன் விழித்த போதும் திரௌபதி அழுதபோதும் அவன் ஏன் வந்தான் என்றால் நான் என்ன இருக்கிறேன் என்னைக்கும் இருப்பேன் என்னை கும்பிடுங்க என்னை மறந்துடாதீங்க என்னை வெட்டுறாதீங்க என்று தன் லாபமாக தன்காரியமாக அதை செய்து கொண்டான் என்று நகைச்சுவையாக சொல்வார்கள் அதுபோல் இந்த செந்தனக செந்தனகிற வார்த்தையை அவர் ஏன் போடுறாருன்னா நாம் சாதாரணமாக சூரியனை தான் பார்க்குறோம் இந்த படத்தை பாக்குற போது குதிரைகளை பாக்கிறோம் ரதத்தை யாராவது நினைக்கிறமா நினைக்கல அதனால ரதத்துக்கு ஒரு பகுதி போட்டு ஒவ்வொரு பாசுரத்திலேயே அந்த தேவதை இருக்குதுங்கிற ஒரு நினைவு வரும் அப்படிங்கிறதுக்காக சேந்தனோ பகா சொல்லி முடிக்கிறார் இன்னொரு தடவை படிச்சேன் ஏகாக நைவ தீர்காம் திரிபுவன பதவியும் லங்க யோ ரகிஷ்டா பிரிஷ்ட மேடோர் கரீயான் தலித மணி திருஷத் பிங் ஷிராம் சி சர்வசேவ உபரிஷ்டா துணர் அதிர்ஸ்தாதீவ அஸ்தாத்ரி சக ஏவம் துரதிகம பரிஸ்பந்தனக செந்த நோபகா இன்றைய உபயதாரர்களான வைசாலு திருமதி லட்சுமிபாயிருக்கும் திருமதி அலமேல புருஷோத்தமர்களுக்கும் இடம் இடித்த கோவிலாருக்கும் நன்றி நடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுகர்சன சதகம் முன்பு எல்லா சொற்படை முறைப்படி நடைபெறும் ஜெயஸ்ரீமன் நாராயணன்